அவதான் லலிதா சஸ்தாம பாஷ்யத்தையே டிக்டேட் பண்ண அப்படின்னு சொல்லுவா பாஸ்கர் ராயர்னு பெரிய மகானவா அம்பாள் உபாசகாரில ரொம்ப சிறந்த உபாசகா அவ தான் லலிதா சஸ்தநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணா ஆதிசங்கர பகவத் பாதா லலிதா சசநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணான் சிஷியரை கோஷ சாமத்துல லைப்ரரியிலிருந்து சசநாம புத்தத்துக்கு கொண்டு வந்து சொன்னார் புத்தகத்தை வச்சு பாஷ்யம் கொடுவான்னு அவன் போன விஷ்ணுக்கு என்ன விசுவீச்சா நீங்க சொன்ன ஒவ்வொரு முறையும் அங்க போ போனா எட்டு வயசு குழந்தை தடை தகையை பாவாடை கட்டிட்டு ஒரு குழந்தை குரு குருன்னு ஒரு குழந்தை குடிச்சிருந்தே இருந்தா அந்த வார்த்தையை தட்ட முடியாம கொடுத்தேன் ஆனா ஆச்சாரியார் ஆனந்த பாஷ்பம் பெருக்கினார் அம்பாள் பாலா பரமேஸ்வரியாக உனக்கு அம்பாளுடைய சங்கல்பம் தன் சகோதரனுடைய சஷனாமத்துக்கு ஆச்சாரியார் பாஷ்யம் எடுத்துனோம் அம்பாளு சங்கல்பம் விஸ்வ சஸ்நாம பாஷ்யம் படிக்கிறார் தல்சா சஸ்நாமத்துக்கு பாஸ்கராயர் நிமித்தமாக இருந்தா பாஸ்கர் அவ பெரிய மகானவா அவ அம்ப உபாசிக்கிற போது அவ மேல ஏதோ கோழிசல் கொடுத்து ராஜாவிடத்து போய் சில பேர் அவர் ராமாச்சார மார்க்கெல்லாம் அனுஷ்டானம் பண்ற அவர் நம்ம மத்தியில் இருந்தாலே நமக்கு வெளியே ஆபத்து அப்படின்னு போய் கோழி சொல்லிருக்கா ராஜா இந்த பரீட்சை பண்ண நினைச்சிருந்தேன் ராஜா மகாராணி ரெண்டு பேரும் கிளம்பி வந்த பாஸ்கர் நீங்க இப்படி எல்லாம் உபாசிக்கிறீர்கள் அம்பாள் சொற எனக்கு என்னோது சரியா படலை நீங்க எங்க ராஜ்யத்திலிருந்து கிளம்பிடணும் அப்படின்னா இதெல்லாம் மதுவெல்லாம் நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்கா சொன்னாலும் நீ மாம்சத்தை நீயே உன் ராஜ கிரகத்திலிருந்து கொண்டு வா மதுவையும் கொண்டு வாறா மதுதான் இந்த தேன் இல்ல மதுதான் அப்படி அந்த மது சுரா கொண்டு வார் கொண்டு வந்துட்டு கிளம்புறேன் சாப்பிட்றதுக்கு அனுமதி உண்டு சுறாவியும் எடுத்து ராணி மகாராஜா ரெண்டு பேரும் மறுநாள் தலை போனா இப்ப பாஸ்கர் ராயர் இருக்கார் ராம வேற யாரும் கிடையாது மூடின பாத்திரத்தில் ரெண்டு பேர் இந்த மாம் மதுவையும் பூஜை பண்ணிட்டு திறந்து பாரு பாத்திரத்தை திறந்து பார்த்து மது இருந்த சுா இருந்த இடத்துல பாயசமா இருக்கு மாம் இருந்த பாத்திரிப்பமா இருந்தது அவருடைய பெருமை ஆகா அம்பா எப்போ பரமசாத்விகமாக ஏற்று இருக்கான்னு ஜெயினிண்டு நீங்க போகப்படாதே இங்கேயே இருக்கணும்னு சொல்லி பிரார்த்திச்சு அவருடைய பேர்ல ஒரு கிராமத்தை ஸ்தாபனம் பண்ணி பாஸ்கர் ராய அவர் பேர்ல ஒரு ஊரை ஸ்தாபனம் பண்ணி மானிய கிராமமா பண்ணி ராஜா அப்படி போய் நமஸ்காரம் பண்ணி க்ஷேமத்திஞ்சாள்னு சரித்திரம் ஒரு ராஜாவற்றையும் கட்டாளாம் இந்த மாதிரி கோடிக்கணக்கான தேவதைகள் இருக்காடி சொல்ல வேலை கோடிக்கணக்கான தேவதைகள் எப்படி இந்த உலகத்துல நிக்கிறதுக்கு இடம் உண்டா பூமியில் இடம் உண்டான ஜலத்தை வந்து முடியுமா வசின்யா தேவதைகள் அம்பாள் சொரூபமா இருக்கக்கூடிய வாக தேவதைகள் அவ் பண்ணி ஏற்பட்டதுக்கு இந்த லலிதா சசநாம வாஷியம் தெரியவா சொல்லுவான் அவன் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்க சசி மணி சிலா பங்கரு சசியனா சந்தன் சசிமணிதான் சந்திரகாந்த ஒரு கல்லு உண்டு கவிகள் ஐதிகத்துல ரொம்ப பேசுற அந்த சந்திரகாந்த கல்லானது படிக இருக்கும் அதாவது சந்திரனுடைய கிரணங்களை பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த சந்திரகாந்த கல்லை பண்ணா அது எப்பேற்பட்ட ஒரு காந்தி ஒரு டால் ரேடியேட் பண்ணும் அந்த காந்தியோட இருக்க இந்த வாகதேவதைகள் சவித்ரி சிமணிஷிலாபங்கருச்சிமிஹி வசிநாஸ் சகஜனி சஞ்சிந்தயதிய நடுவுல தாயாராக சவித்ரினு சொன்னாலே தாயாரும் தான் அர்த்தம் வாக்குகளை எல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தாயார்களாக வாக்கு தேவதைகள் வாச்சாம் சவித்ரி சக ஜனி நீ தாயா உலகத்துக்கெல்லாம் தாயா வாக்குக்கு தாயாரவா வாக்குக்கு தாயார்களா இருக்கக்கூடிய வாக்கு தேவத்து புடைசூழ நடுவில் உலகத்துக்கெல்லாம் தாயாரா இருக்கக்கூடிய ஒன்னு எவன் ஒருவன் நன்னா தியானம் பண்றான் சஞ்சிந்தியதான் சிந்தனை இப்ப நாம்தானே சிந்தனை பண்றோம் நமக்கு ஏதாவது வாக்குற வார்த்தை வருவதால் ஒரு ஒரு வார்த்தை வரமாட்டேங்கிறது ஏன்னா சிந்தனை பண்றோம் நினைச்சுருக்கோம் அம்பாளு நினைக்கிறதுக்குள்ள எங்க எங்களாமோ மனசு போயிட்டு வருது பாக்கி விஷயங்கள ஒழுங்கா ஏதாவது நீங்க நினைக்க கூடிய நினைக்கிறாங்க ஒன்பதாவது நாள் ஆயிடுச்சு ஒன்பது நாள் வந்து இத்தனை பேர் உட்காந்து நாளைக்கு காலியாக இருக்கணும் இதுதான் உபச்சாரத்துக்காக எங்கோ மனசோ இப்படி தெரியல அதனால சிந்தனமே இல்ல அப்போ சகஜனி சஞ்சிந்தகதியா அப்படி எவர் ஒரு நல்ல அம்பாட நினைக்கிறது தியானம் பண்றாரோ அவர் வாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் பவதி மகதாம் மகதான மகதாம் காவியானாம் கர்த்தா பவதி பெரிய காவியங்கள் எல்லாம் உற்பத்தி பெரிய கவியா மகாகவியாக பிரகாசிக்கிறார் அது எப்படி இருக்கு பங்கிர சினி அது வங்கி ரிசுமின் ஒரு வார்த்தை எடுத்தா அது பலவிதமான அர்த்தங்கள் பலவிதமான வியாக்கியான ஒரு அளவுக்கு அந்த மாதிரி பலவிதமான அர்த்தங்கள் அப்படி ஒவ்வொரு லெவலில் ஒரு அர்த்தம்படியா அப்பேற்பட்ட உயர்ந்த காவியங்கள் செய்யக்கூடிய கதியா மகாகவியா மாறுர்ற சகர்த்தா காவியானான் பகதி மகதான் பங்கி ருசிமிகி அந்த காவியங்கள் ரச்சன பண்ணக்கூடியவர் எப்படி இருக்க காயத்தை படிக்கிற போது முன்னாடி அம்பாளுடைய காந்தியை பற்றி படிச்சு இங்க வாக்தேவதியா இருக்கக்கூடிய சாட்சா சரஸ்வதி வாக்தேவிரேகி சரஸ்வதியுடைய வாக்குலேருந்து எப்படி ஒரு சுகந்தம் ஏற்படுமோ அந்த வாக்குவி கவனம் கமலுமா வள்ளலா சொன்னார் ஒருத்த வள்ள பாடப்பாட வாய் மனக்கு தேடி சொன்னார் அந்த மாதிரி பாடப்பாட அந்த மனமானது வாக்குல ஏற்பட்டு பிசிக்கலாங்க தெரியக்கூடிய விஷயங்கள் இல்ல ஆனா அனுபவத்தில் ரசித்து வளரக்கூடியதவருக்கு அப்பேற்பட்ட உயர்ந்த காவியங்களை சக்தி அந்த வாக்தேவதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அம்பாளை யாரு நல்லா தியானம் என்றாலோ அப்பேற்பட்ட சாதகாலுக்கு ஏற்படுவது இந்த மூன்று ஸ்லோகங்களும் வாக்வினாசத்துக்காக சொல்லிருக்காள் மது கஷரதா மதுீ படித்த கவீந்திராத்தமலவனி சே கச்சித் அருணம்பி பிரயா தருணகரங்கலீ கபீரா சத ரஞ்சமீ சவித் ஷிமி வசி சகித்திய சங்கி ருச்சி வச்சோ வாமோமேலோகங்கள் வசீகணபதிக்கூடிக்கங்கள் பதினெட்டு பத்தொன்பது தெரிய பெரிய மகளண்டிந்து அப்புறம் அம்பாளுடைய செவத்து காந்தியில உலகம் முழுக்க முழுகிடுக்கும்படியா அவுனிம நிமக்னா எவன் ஒரு நம்பாளுடைய சிவப்பு காண்த்தியோ உலகம் முழுக்க முடியாது மூழ்கி கிடக்க முடியாது தியானம் பண்ணானோ அவனுக்கு ஸ்திரிகள் எல்லாம் வாழ்க்கை வசமா போயிடுவாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகத்தை வெளிப்படையா அர்த்தம் பார்த்தான் இந்த வசீகரண விஷயங்கள் எல்லாம் வசியம் பண்ண வாழலாம் அப்படிங்கிற தெரியுமா ஏன்னா வாஸ்தவத்துல ஒரு நமக்கு வசியமா இருக்கு வசமா இருக்கு அப்படின்னு சொன்னா நாம நினைக்கிற மாதிரி அந்த வஸ்து நமக்கு வசம் இல்லை நாம தான் அந்த வஸ்துவுக்கு வசமா இருக்கும் ஒருங்கால வந்து பெருக்கி தொடச்சு பாத்தம் தேய்ச்சி கொடுத்துட்டும் இது எல்லாம் இருக்கு வாஷிங் மிஷின் தோஷிந்தாங் குடும்பங்கள்ல அவளும் தோற்கறத்துக்கு தயாராக இல்ல இவளும் மிஷின் வாங்கி போட்டுறான் அவளை டிபெண்ட் பண்ண மிஷின் வாங்கி போடலாம் சௌரியமா போயிடுது ஆனா மொத்த பெருக்கி தொடச்சு கிடைச்சு பண்ண வேண்டியிருக்கோம் பாத்திரம் தேக்க வேண்டியிருக்கு அது ஒரு ரெண்டு வேலைக்கு போடுறாங்க நிச்சயமா டொமஸ்டிக் ஹெல்ப் இல்லாம முடியல அது சின்ன பிளாட்டா கூட இருக்கலாம் அவன் பெருசா ஒரு ஐநூறு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கூட கூட இருக்கலாம் அப்படி ஒரு பழக்கமாயிடுச்சு அப்ப நாம வாஸ்தமா என்ன நினைக்கிறோம் நாம தானே அந்த டொமஸ்டிக் கல்பை எம்ப்ளாய்மெண்ட் இருக்கோம் மாசம் கொடுத்து நான் எம்ப்ளாயர் செர்வன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா என்ன ஆகுது ஒரு நாளைக்கு அந்த டொமஸ்டிக் கல்ப அந்த வேலைக்காரி வரலாக்க the whole routine of the house is thrown out of gear ullu pannamudiyadhu illa adha enna naame pannradha randha samam theriyadhu kaiyodhu kaiyoda andha paathrappappa theechichichiruka paathram sheiraadi avanga varaporaale samalam dhaan kudukrova menni selli ellathaiyum setu or single pot nu ve kitchen single illa engaya bathroom illa engaya poi ipo kaathale indraathri muttu 10 paathram coffee paathram mela kondu setu pottaaga ava alachi pidum human nature dhaan e 50 paathram settaapra paatha malaippa irukum rendu paathram appappa alamina kaapi saapta odne samayam namalukku alamina ke sammay illa or second la alambi pidla சேர்ந்த பத்து பேர் காவி குடிச்சிட்டு சேர்ந்த போட்டாக்க அது வேற கையோட குடிச்சு காவிக்கலாம் இருக்கு பன்னி ஆனாலும் வண்டி ஓடி ஆகணும் எப்படியோ அவங்க ஆகணும் ரொம்ப சமப்பட்டு எப்படி செஞ்சாகணும் நாமே செஞ்சா சமம் தெரியல வரப்போறா வேற ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வரப்போ நினைக்கணும் கடைசியில் என்ன அவளுக்கு வரல ஒன்னுடைய ஷெட்யூல் முழுக்க அன்னைக்கு நீங்கள் முக்கியமா இங்க ஆசை சீக்கிரமா போக வேண்டியிருக்கு அந்த அம்மாவுக்கு சீக்கிரமா ஆபீச போவேண்டிருக்கு எல்லாம் ஒன்னும் பண்ண முடியல ாம போறேன்னு சொல்லாம் துணி வேணா நாளைக்கு சேர்த்து வாஷிங் மிஷின் போறேன் சொல்லுவான் பாத்திரத்த குக்கர் காலி ஆகலாம் ரெடி ஆகியனா சமைக்கிறது என்ன பண்ணுவேன் பாத்திரம் தேய்ச்சி தானே சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கல பத்தியே சொல்வேன் ஆச்சாரமா இருக்கிறாலும் இன்னும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அனச்சாரமா இருந்தா கூட அவங்களுக்கு குக்கர் தேவையா பாத்திரம் தேவையா இருக்கு சமையலுக்கு நாள் இருக்கு தேவையா இருக்கு இதெல்லாம் இல்லாம எப்படி அதுக்கும் வழி சொல்லுவா எனக்கு தோணலை ஏன்னா அனாச்சாரம் குக்க ஒரு நாளைக்கு வரல எனக்கு எல்லாமே It is governed by a lady who is trying a few hundred rupees at salary per month. That's why I have to say that. That's why I have to say that. அவருக்கு சாப்பிட முடியல இருக்க வேண்டியிருக்கு அதனால வாஸ்தவ நமக்கு நினைக்கிறோம் அந்த உலகத்துல அப்படித்தானே இருக்கு ஒரு காலத்துல படிக்கிறவர்கள் இருக்கு ரொம்ப அபூர்வமாக ஒரு சில இடங்களும் ஒரு சில குடும்பங்கள் தான் ஃபோன் நான் இன்ஃபேக்ட் நான் காலேஜ் போய் காலேஜ் படிக்கிற மட்டும் ஃபோன்ல பேசினதே கிடையாது அப்படி அப்படி ஒரு காலம் அப்படி இருந்து இப்போ நினைச்சா இம்பாசிபிள் டு இப்போ குழந்தைகளெல்லாம் பாடம் முதற்கொண்டு ஃபார்முலா முதக்கொண்டு எல்லாம் ஃபோன்லேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் இருந்தது எல்லா குழந்தைகளும் சொல்கிறேன் எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கும் காலேஜ் படிக்கிற மட்டும் பிஏ வர நான் ஃபோனில் பேசினது கூட கிடையாது ஏதோ அப்படியே இருந்துவிட்டு காலம் அப்படி இருந்துவிட்டு அப்போ எப்படி நடத்து ஆக்டிவிட்டிஸ் எப்படி மேனேஜ் பண்ணும் நினைச்சா இருக்கு அது முதல்ல லேண்ட் லைன் வந்தது அப்புறம் அந்த லேண்ட்லயே ஒரு கார்ட்ல ஆத்துக்குள்ள ஒரு மொபிலிட்டி கொடுக்கற மாதிரி இருந்தது அப்புறம் செல்போன் வந்தது அப்படி ஒவ்வொன்னா ஒரு சப்சி கண்ட் எப்படிமெண்ட் டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட் இம்ப்ரூவ் நினைக்கிறோம் அது வந்து நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு நமக்கு கைவிட்டிங் இந்த பெயர் பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கான் அப்புறமா தான் வெரி லேட் that this fellow was on call 24 hours of the day payabadi sir na i do na marketing poorene field work poorene nu soltu athu poi oru sharp nu okkanadhu mudiyadhu enga naan phone adikkala boss odne koopadra i want you here within half hour kare onnu panna mudiyilla ivare enga irundhal bathroom irundha avarku adikkiradhu appo onnu panna mudiyadhu illa indha payilukku nimadhiya bathroom poradhu kuda oru nimadhi illa adhu mari aayiduchu appo namakku vashama irukku nenchom phone mari oru instrument adhu kadesila it holds in its trail there one simple phone cellphone a normal phone it has become almost an absolute necessity for each household theriyabidhu necessary evala irukku chunga oru vidatha paakkirabodu ena ரொம்ப ஹ்மெண்ட் வருது எந்த போன்மல் ரெஸ்பான்ஸ் உடனே போய் எடுக்கணும் பாதி பூஜை முக்கியமானது தூக்கி விடுவோம் நிறைய விஷயம் அடிச்சு பூஜை விட்டுட்டு விட்டுட்டு நம்பர் சொல்றதுக்காக ஓடுவோம் பல குடும்பங்கள் நடக்கிறது ஒரு நிமிஷம் கூட இருக்கிறது பெருமை இல்லை இட் இஸ் ஹோல்டிங் யூ ரிங் பண்ணது வசம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு அதுக்கப்புறம் டிவி வந்தது டிவிக்கு அப்புறம் கேபிள் டிவி ஒண்ணு வந்தது இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படின்னு ஒரு சங்கல்போம் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டோம் ராத்திரி இல்ல ஸ் சோர்சூறு சேனல் எண்ணூறு சேனல் போட்டு மொத்தத்து இந்த பயனை சுத்தமாக விடுவதில்லை எவ்வளவு தூரம் அவன் அசுத்தம் பண்ண முடியுமோ அவளை பண்ணலாம் அப்படின்னு கங்கனம் கட்டி ஒரு இண்டஸ்ட்ரி கிளம்பிச்சான அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை நாமப்படுறோமே நம்மளதான் உங்களுக்கு இதெல்லாம் இப்படி தெரியும் அப்படின் எத்த ஊருக்கு போறோம் எத்தனை இடத்துல அனுபவங்கள் பார்க்கறோம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையும் தெருதுலையும் ஊர்லயும் கிராமத்திலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கிறோமோ ஒரே அங்க இருக்கக்கூடிய ஏரியால அந்த தெருதுல ால பார்க்காம இருக்க முடியல என்ன கடைசியில நீ விலையும் கொடுத்து ரூபாயும் market is な pattern, to print it very frankly and bluntly, you are purchasing slavery at a price. That no TV, no cable, live any TV, paid venue, so no check news from a channel or a stereotender. There was no denial, they sharedrawdoths on an interesting screen. That's all I would tell you is that man, that's gonna end with a sale. No one معzew opposite, one scam might not let off of a polze or a bad TV office. No one gets so big, there is a sale of the Commander's Award Attack Conference Tribal. surrounding ஹார்ம்ஃபுல் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு நினைக்கிறான் எல்லாத்தையும் கூட பெரிய ஒரு விஷயத்தை இருக்கோங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அதனால எவ்ரி சிங்கிள் ஆப்ஜெக்ட் என்ன்வீனியன் அல்டிமேட்லி இட் என்ட் மேக்ஸ் யூ அடிக்டட் டு இட் யூ கெனாட் டூ வித்வுட் இட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வருது அப்ப என்ன ஆகுது எதெல்லாம் நமக்கு வசம்னு நினைச்சோமோ அது நமக்கு வசம் இல்லை அதுக்குத்னி நமக்கு நினைச்சிருந்து கல்யாணம் பண்ணுவான் அப்புறம் கடைசியில் அப்பா அம்மா கூட திரும்பி பார்க்காம முகாபோகம் பண்ணாம இருக்கான் அப்ப யாரு யாருக்கு வசமா போனா தெரிகிறது கரீர் எப்படி நிறைய பல குடும்பங்கள்ல தெரிகிறது அதனால எல்லாம் நமக்கு வசமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் நம்மளை தான் வசப்படுத்துறது எல்லாத்தையும் நாம நமக்கு தான் வச்சுக்க முடியும்னா எந்தான் மறைக்கப்படாது ரெண்டாம் சொன்ன உபன்யாசம் மறைக்கப்படாது நிறைய இன்டர்லிங்கேஜஸ் இருக்குதான் பாசம் ஆசையானது ஏற்படுத்துறது அந்த பாஷம் என்ன பண்றது நம்மளையே நாம எந்த வஸ்துவோமோ அந்த வஸ்துவே பாஷம் போட்டு கட்டி வைக்கிறது கட்டி வைக்கிறது தர்மத்தை விட்டு வளர்க்கிறது ஆசிரிக்கிற போது அது அந்த விடுறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது பணத்தை ஆசைச்சா அந்த பணத்தை ரஷிக்கிறதுக்காக எவ்வளவு சிரமப்படும் என்று பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரஷிக்கிறதுக்கு இத்தனைக்கும் ஒரு பைசா காசி இந்த லோகத்திலிருந்து போற போது எடுத்துட்டு போக முடியாது இப்படி பகவான் வச்சிருக்கிற போதே இவ்வளவு ஆசை பணத்துல ஒரு நீ தர்மமா என தர்மத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட பலரோகத்திலும் நம்பிக்கையை விட இந்த பச்சை நோட்டில் தான் எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு அதனால நோட்ட கைய விட்டு து ஒரு போஸ்ட ஒரு பவர் பொசிஷன்ல ஆசை வந்துருதுன்னா அந்த பொசிஷன் அப்புறம் என்னவா ஆகட்டும் உருவப்படியா உடச்சு நாற்காலியா இருந்தா கூட நாற்காலியா வெக்கேட் பண்ண மாட்டேன்னு எத்தனை பேர் இருக்கான் அது இருக்கட்டும் technically in the constitution it is defined as not being an office of profit ana adha maximum profit ku scope kudukodi office sa poi idu that is the strategy of independent india adhu or pakkam irukatum sadharana maha nadi post kura naan mari periya corruption la kodi kanaka sampadikkakudi padivilodi pesala sadharanamaga irukudi post edhavo sabha la secretary a irupom வரும்போது அது நல்லா இருக்கு அவனா நான் பில்ட் பண்ண ஆர்கனைசேஷன் சார் எப்படி விட்டு வர முடியும் நீ என்னைக்கார போகணும் நினைச்சு பார்க்கவும் ஆசை அது உன்னை அப்படியே பாசத்தை போட்டு கட்டி உன்னை பந்தப்படுத்தி வச்சு விடுறது எந்த வஸ்துவ ஆசை வைக்கிறோமோ அந்த வஸ்துவானது உன்னை கட்டுப்படுத்துறது அதனால ஆசையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஒரு மனுஷன் அடையண மட்டும் அவன் உலகம் முழுக்க முடியும் உலகம் எதுக்கு இவன் எதுக்கு வசப்படப்படாதுனா இவன் எதுலையுமே ஆசை வைக்கப்படாது இவன் எதுலையுமே ஆசை வைக்கப்படாதுனா எப்ப அந்த நிலை பாசிபிள் அப்படின்னா தன்னை தவிர இரண்டாவது ஒரு வஸ்து இருக்கு நினைக்கிற மட்டும்தான் ஆசை ரெண்டாவது ஒரு நபர் இருக்கா நினைக்கிற மட்டும்தான் ஆசை தன்மையிலேயே அப்படின்னு கிடையவே கிடையாது இது ஆசை கோபம் பயம் இந்த நூலுக்குமே பொதுவா இருக்கக்கூடியது நம்மிடத்துல இல்லாமல் இருக்கிற மட்டும் தான் ஆசை நம்முடையதான் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுல ஆசை இல்ல இந்த கிராஸ் அப்பியர் பாருங்க எப்போதுமே வேலை இருக்கக்கூடிய தோணுது புதுசே கிரா கட்டிருக்கோம் அப்புறம் என்ன கஷ்டம் இருக்குன்னு அந்த கிரகத்தை போய் பார்த்தா தான் தெரியும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா அப்புறம் டிசைன் இருக்க அது லிவிங் கம்ஃபர்ட் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ரொம்பதான் இருக்கும் ரொம்ப பெரிய இடத்துல இருந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய உட்காந்து சாப்பிடலாம் நினைச்சு அவன் பெரிய இடத்துல பொண்ணா இருந்தாக்க அழகாக ஒரு அழகா இருக்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சுன்னு ஆசைப்படுவோம் கல்யாணம் ஆகி ஆத்துக்குண்டு வந்தா தான் தெரியும் அப்புறம் காபி போடுறதுக்கும் போது குண்டு அந்த அம்மாளுக்கு ஆள் தேவையா இருக்கு அவன் போட்டு வழக்கம் இல்லை ஏன்னா கோடீஸ்வனுடைய பண்ணுவனும் அதனால ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய நபரோ எதுவா இருந்தாலும் அது பிராக்டிக்கல் லைஃப்ல போது உறவுறது இல்லை இதெல்லாம் அனுபவத்துல தான் வாழ்க்கையில தெரிகிறது அனுபவத்துல தெரிஞ்சாலும் இந்த அசடி மனசானது அது இது ஆகணமா இருக்கும் அது ரொய் சிக்கின்றிருக்கு இந்த மனசானது சிக்கின்றிருக்கு ஆசையங்களே வேற ஒரு வசு வேற ஒரு நபர்களிடத்தில் இருக்கக்கூடியது அந்த பொருள் வாங்கி வந்து அப்புறம் என்ன பல குடும்பங்கள்ல ஆளுக்கும் ரெண்டு மூணு நாள் வாட்சி இருக்கு அது கடையில போய் வாங்க போனா நிறைய ரூபாய் இருக்கும் கடையில் இருக்கிற மட்டும் அதை பார்த்து வாங்கலாமே வாங்கலாமே நினைச்சுருப்போம் இவர்களும் எடுத்துனாக்க அப்புறம் அதை பத்தி கவலைப்படல முதல்ல புது மோகம் அது கொஞ்சம் கட்சி கட்டினு போவோம் பஸ்ல போடுவது ட்ரெயின்ல போடுவது கீழ்ச்சி விழப்படாதுங்கிறதுக்காக புதுசா வாங்கியிருக்கணும் அப்புறம் எத்தனை நாளைக்கு கட்சியும் கட்டிட்டு போக முடியும் அப்புறம் ஒரு நாளைக்கு எப்படி ஸ்டாச்சு வரும் ரெண்டு வரும் அப்படிதான் சார் இருக்கும் ரஃப் அண்ட் டெம்பிள் நினைக்கிற மட்டும்தான் தான் நீ ஆசை வைக்க முடியும் ஆத்மா ஒண்ணுதான் சத்தியமான வஸ்து அப்படின்னு எவன் ஒருவன் ஞானத்தாலும் உணர்றானோ அம்பாளுடைய கிருப்பையால உணர்றானோ அவனுக்கு ஆத்மாவை தவிர வேற ரெண்டாவது வஸ்துவே இல்ல உலகத்துல சத்தியமான வஸ்து வேற ஒண்ணு இல்ல சத்தியமான வஸ்து இல்லாததுனால ரெண்டாவதுக்கு ஒரு இடம் இல்ல ஆசையே வைக்காததுனால இவனை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு வஸ்து இல்ல அப்ப இவனை வசப்படுத்துறதுக்கு வஸ்து இல்லாததுனால இவன்தான் எல்லா வஸ்துக்களையும் வசப்படுத்திக்கிறான் ஆத்மாலேயே திஷ்டனா இருக்கக்கூடியவன்தான் எல்லாம் ஒருவனுக்கு சொல்றேன் அதாவது கொஞ்சம் white white light light is made up of seven primary primary colors colors school violet, indigo, blue, green, yellow, orange, red prism ஒன்லர்ணமமும்புக்ட to be termed as a colour, it must have two properties, both the properties of reflection as well as absorption. The two are the colours. <laughs> I will show you the colour as <laughs> white and black. White is all the way to reflect. Black is all the way to absorb. I have no reflection, but black is not black. அப்சப்சன் இல்லாதனால ஒயிட் கடன் இல்ல நீதினால ஒவ்வொரு மூலமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி பிரம்மமா இருக்கூடிய பல வஸ்து அது ஒயிட் லைட்டை போல ஒயிட் லைட்னா இது கலர் இல்லை ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் நாட் அ கலர் அப்படின்னு சொன்னோம் உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான வஸ்துக்கள் எல்லாம் பல வர்ணமாட்டமா இருக்கு இந்த வர்ணங்கள் எல்லாம் சேர்ந்து அமால்குமா பிரம்ம சூர்பத்தில் போய் சேர்ந்து இருக்கு அது தனியா தனக்குன்னு ஒரு ஒரு குணமோ ஒரு உருவமோ இல்லாத கலர்லெஸ் ஒயிட் ஆட்டமா இருக்கு அது சுத்த பிரம்மம் And the uh, Shuddha Blummanadhu, it is a whole, that uh, is, total of uh, a whole are written. And the whole, uh, if you divide it into fractions, and yet fractions, I don't know, refraction shall we go there and say, fraction is one of the ones that are written, that is, it is uh, fraction, uh, not the whole, if you, what you see is only a part of the white light. One particular ray, you see it as violet, or you see it as green, or orange, or red, or whatever it is. That uh, is, fraction is uh, not the same, it is the same. அபின்னமா இருக்கூடிய வெள்ளையா இருக்கு அபின்னமான வஸ்து பல வஸ்துவாக இருக்கு அது பின்னமா வரும்பொழுதுதான் அது ஒரு கலர் என்ற நீதியில உலகத்துக்கு கண்ணுக்கு தென்படக்கூடியதாக கண்ணை கவரக்கூடியதாக ஒயிட் சொன்னா சாதாரணமா அது வந்து ஒரு பெரிய கலராக கலர்ஃபுல் சொல்ல முடியாது ஒயிட்ட பாக்கி இருக்கக்கூடிய கலர்ஸ் கலர்ஸ் ஒயிட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு எப்படி ஒரு பிரிசும் தேவையா இருக்கோ வெள்ள லைட் ஆனது ஏழு வர்ணங்களாக பிரிஞ்சு வரத்துக்கு ஒரு பிரிசும் தேவையா இருக்கோ அந்த மாதிரி மாங்கிற ஒரு பிரிசும் தேவையா இருக்கு அது மூலமா தெரியும் போது பல விதமான வருது அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ரூபங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான வர்ணங்கள் எல்லாமே இந்த ஒரே பிரம்மத்திலிருந்து வந்திருக்கு மாய ஒரு அந்த என்று மூலமா இருக்கு இட் ஆல்சோ சர்வ் டு மாய்க்கு வசப்படுத்தி கட்டி வச்சிருக்கு இப்ப இந்த மாயா காலத்தில் போய் சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு இல்லைன்னு தப்புறத்துக்கு என்ன வழி அப்படின்னா ரெண்டு இருக்கு ரெண்டு வருணங்கள் ஒன்னும் வெள்ளைக்கு ரொம்ப குளோஸா இருக்கக்கூடியது மற்றொன்று கருப்புக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியது வயலக்ஸ் அதனால ஒழுங்கு வந்து வெள்ளைக்கு ரொம்ப குளோஸா இருக்கு சேப்பு கருப்புக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியது வயலட் உதுதான்னு சொல்லக்கூடிய வயலட் வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு பிரம்மமானது உலகம் முழுக்க இவ்வாறுதாவதற்கு மூல காரணம் மாற்றமா இருந்து கொடுத்தோம்னாக்க கருப்பு இப்படி இருக்குனாக்க அது லயஸ்தானமா இருக்கு என்ன பண்றது எல்லாத்தையும் அப்சார்வ் பண்றது லயம் என்ன அப்சார்ஷன் தான் லயம் எல்லா வஸ்துக்களையும் எல்லாத்தையும் உள்ளதும் வெளியில் எரியும் இல்ல பிரபஞ்சத்தை முழுக்க தன்னிடத்தில் இழுத்துக்கூடிய கருப்பாகவும் பரமாத்மா இருக்கான் பிரபஞ்சத்தை முழுக்க உற்பத்தி பண்ணக்கூடிய வெள்ளையாகவும் இருக்கான் கொண்டு சேர்த்திடும் அதனாலதான் வெள்ளைக்கு ரொம்ப கிட்டக இருக்கக்கூடிய சேர்த்தாகவும் காமாட்சி இருக்க கருப்புக்கு ரொம்ப கிட்ட கருக்கக்கூடிய ஊதாராகவும் கருமியாகவும் அம்பாள் சாமளியாகவும் அம்பாள் இருக்க அப்ப இளம் சிவப்பா இருக்கக்கூடிய அம்ப அவ எப்படி இருக்கா உதிக்கக்கூடிய சூரியன் அப்போதான் இருக்க அந்த உதிக்கக்கூடிய சூரியனுடைய காந்தி காட்டாலும் ஒரே காலத்தில் போய் தெரிஞ்சு பாருங்கிறது விலகிதம் ஏற்படணும் அந்த போல இளம் சூரியன் உதவி அப்படி பார்த்தாலும் ரோசி டிண்ட் டு கேன் பீல் தட் அருணா That, that color which is encompassing the entire world so to say apdi ulagam muluka parivi irukkudi or periya or kaanthi aruna manigam shivapana or kaanthi anda kaanthiyila ulagam muluka apdiye muligi pora maari or kaanthiyoda surya udayam aarambudhu konnrai or sila nimishangalukku apo theriy indha suriyam sadharanamaga irukkudi suryan udikkira maari apdi thonara bodhu avva kodi surya suryangaludeya tejasoda irukkudi amba ava hridayathil udikka aarambikkirapodhu enna avadu அருமையா இருக்கக்கூடிய அம்பாளர் தியானம் பண்ணக்கூடிய அந்த சாதகனுக்கு அவருடைய காந்தியில உலகம் முழுக்க அப்படியே மூழ்கி போய் உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்னு டிஸ்டிங் எதுவும் தெரியாதபடி இந்த இளம் சிவப்பா இருக்கக்கூடிய காந்தி மாற்றம் பரவி யூ ஆர் ஏபிள் டு சி ஒன் மீதி முடியவில்லை உலகத்தை முழுக்க அப்படியே என்கம் பாஸ் பண்ணக்கூடிய அந்த இடம் சிவப்பான காந்தி மாத்திரம் தெரியல அப்ப அம்பாள தவிர வேற ஒன்னு தெரியல அம்பாள் இத்தனை ரூபங்கள் பின்னமாக பிரபஞ்சமாக இருக்காது தெரியாமல் அவ இருக்கூடிய ஒரே சுரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய பூர்ணமான ரூபம் மாற்றம் தெரிகிறது அப்ப பிரபஞ்சம் முழுக்கிவப்பான காந்தியில மூழ்கிப்பெய்து அப்படி மூழ்கி போகக்கூடிய ஒரு நிறைய அம்பாலும் நிஷ்டையா மாறி நிஷ்டையானது அனுபூதியா ஒரு ஒரு பெரிய காந்தி பரவிருக்கிறதான் அவனுக்குதான் அமித்யே வித்தியாசங்கள் ஒரே காந்தியா இருக்கு அந்த காந்தியதான் இரம் சிவப்பா இருக்கக்கூடிய காந்தி பிரப அந்திரபா மஜ்ஜன் பிரம்மாண்ட மண்டலா பிரம்மாண்டம் முழுக்க அந்த இளம் சிவப்பான அப்படியே மூழ்கி போக முடியாது பிரம்மாண்ட மண்டல ஆரம்பத்திலேயே அழகான ஒரு நாமா அந்த மாதிரி ஒரு நாமாவ சொன்னாலோ அந்த சுரூபமாக உலகம் முழுக்க தான் ஒருவழ்தான் வியாபிச்சிருக்கோம் இளம் சிவப்பான காந்தியாக இந்த பக்தருக்கு சூச்சகம் பண்ணக்கூடிய அம்பாளாக அருணிம நிமக்னா ஸ்மரதியா அப்படி எவன் ஒருவன் பண்ணி தியானம் பண்றானோ அவனுக்கு எல்லா ரூபத்திலும் உமா முழுக்கும் அந்த என்று இந்த பயனட்டு பத்தொன்பது ரெண்டு ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்க மேல ரோகங்களையெல்லாம் நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ரூபமாக மேல எழுபதாவது ஸ்லோகம் கிரண்தீன் மங்கேஜா ஆனா இன்னைக்கு பேர ஒன்னு சொல்ல வேண்டாம் இந்த அருணிமன் இமம் தான் ரொம்ப விஷயம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிருக்க அந்த சிவப்பா இருக்கக்கூடிய அம்பாளையோ கருப்பா இருக்கக்கூடிய காமாட்சியோ நம்ம எப்படியாவது பிடிச்சுக்கிட்டோம்னா அவ தனக்கு மூலமா இருக்கக்கூடிய தான் எந்த பிரம்மஸ்வரூபத்துடைய சக்தியா இருக்காளோ அந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே விளவலையர்னு இருக்கக்கூடிய பிரம்மமோ இல்லை கருப்பா இருக்கக்கூடிய பிரம்மமோ ஏதோ ஒரு பிரம்மஸ்வரூபத்தை போய் லயஸ்தானமான பிரம்மமோ இல்ல மூலஸ்தானமா இருக்கக்கூடிய பிரம்மமோ அந்த பிரம்மத்திலேயே போய் லயமடையும்படியா அவள் தான் லயமடைய பொழுது யமடையும் செஞ்சுருவோம் அதுக்காக நிஜாரூட பிரபாபூர மத்திய பிரம்மாண்ட மண்டலானு அது அவர்கள் தான் வியாபித்து சத்தியமா அந்த ஸ்மரணம் இருந்துகிட்டே இருந்தா அந்த ஸ்மரணம் இருந்துகிட்டே இருந்தா மீறியெல்லாம் இந்த நடிகர் அங்கங்கே ஏதோ தெரியக்கூடிய ஒரு அபலேஷன்ஸ் அப்படின்னு வாஸ்தவமான வஸ்து இல்லை அப்படிங்கிற ஸ்மரணத்தை அவள் அனுகிரகத்தால் அவள் செய்யணும் அவள் கொடுக்கணும் அப்பதான் உலகத்தை முழுக்க நாம உலகத்தை முழுக்க வசப்படுத்தவர்களாக ஒருவன் எதுக்கு லட்சியம் அண்ணாமல் பிரம்ம கீழ வைச்சிருக்கானோ அவனுக்கு உலகம் முழுக்க அவனுக்கு வசமா இருக்கு இது மகாபரிவா விஷயத்த பார்த்தா தெரியும் அவர் சித்தியடைந்த போது பல பேர் ட்ரிபியூஸ் கொடுத்தார் நானும் பல்கா ஒரு ட்ரிபியூல் கொடுத்திருந்தார் ரொம்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மனசுல பதுங்கிப்பெடுத்து one day you in find a noble soul who cares nothing for worldly power or riches or position and then you will realize how poor you really are and periyavarude sanidhiyile romba veerikka and anubhavam epputtudu periya nama oru sthana thirukona periyavarude perukku avalku enna aachu prime minister and then president and then kee sonnen nenikiren periyavar and 6 varsha yatra irukkaru rendu சாந்து மகாராஜா கோர்படைங்கிறவர் ரொம்ப பெரியவாறு நெருங்கி இருந்தார் அவர் அழுத்தத்தை சேர்த்து புஸ்தமா போட்டு சில ரேர் போட்டோகிராப்ஸ் எல்லாம் போட்டுருக்கா அதுல மரத்தடியும் காத்து இருக்கா பெரியவா படத்துல சாதாரண அறுபத்தெட்டு பேசும் இருக்கா நீலம் சஞ்சீவ் ரெட்டி வந்து அவர் காத்து இருக்கா தர்சனக்கு என்னன்னு தெரியல மொத்த வரி ஹை எக்லிட்ரியா இருக்கிற போது அவளுக்கு வசமா இருக்கும் அதனாலதான் ராஜாக்களும் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய பெரிய மேதைகளெல்லாம் வந்து இந்த சரணத்தை தேடினு வந்தா ஏன்னா இவா எதையும் தேடல அதனால உலகம் இவளை தேடி வந்தது நாம என்னெல்லாமோ தேடி உலகத்தை தேற விஷயம் கிடைக்கிறது இல்ல யாரும் நம்ம தேடினு வரதும் இல்ல நம்ம ஒரு கடன் வேறு யாரும் யாரும் வாழ்க்கையால் நீ தேடாமல் இருக்க மட்டும் அதுவா உன்ன தேடி வரும் நீ தேட ஆரம்பிச்சா உன்னை விட்டு விலகி போயிடும் இது ரொம்பவே தெரியவில்லை அதனால கைக்கி மட்டும் தேடி இருக்கா கடைசியா டெஸ் நாட் அச்சி எதையும் தேடாத தேட வேண்டியது ஒன்னும் எடுத்து உலகமே மகாலிங்கே தியானத்தில் சமாதியில் இருந்தார் சமாதியில் இருக்கிற போது ஒன்னு தெரியல மறந்து போயிடுது நாள் சமாதி கலைஞ்சது ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் சமாதி கலஞ்ச உடனே வராது இறங்கி வர முடியாது அதனால பல ராத்திரிகள் வித்தியாசம் கூட புரியல பசி மாத்திரம் தொண்ணூறு நாளாக சாப்பிடலையான அது சரீரத்துடைய தர்மம் பிராணனுடைய தர்மம் சமாதி கலைஞ்சதான் தெரியுது கலையறமும் தெரியாது சமாதி கலைஞ்சப்பறம் பசின்னு ஒன்னு இருக்குங்கிறது தெரியாது அப்ப நமக்கே அப்படி சொல்றேன் ரொம்ப மம்ம இருக்கிற போது ஆட்டுல பொண்ணு கல்யாணம்னாக்க அவன் கல்யாணம் எல்லாம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு தாலி கழுத்துல ஏற மட்டும் ஒன்னு தெரியல அதுக்கப்புறம் காப்பியாவது இருக்கக்கூடிய அனுபவம் தானே பொறுப்பா இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்க முடியுமோ அவன் மாட்டுல பத்து இட்லி சாப்பிட முடியுமா காற்றால பொண்ணு பத்தவம் அவன் காத்தாலே சம்மரமா ஓட வேண்டியிருக்கு அப்படி காரியத்துல இருக்கக்கூடிய நமக்கே அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல காரியமே இல்லாத பிரம்மத்துல போய் வைச்சு இருக்கக்கூடிய மகான்களுக்கு அவளுக்கு இந்த தெரியாது ஒரு மணிக்கு அதே சமயத்தில் பின்னாடி கொல்ல கண்ணிருக்கான் அங்க திருவிழா பழைய காலத்தை கண்ணான் உள்ள நுழைய போய் பசி நின்று உடனே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா கிராமத்துல யாரும் இவன் கண்ணிக்க கூடிய சப்தமூழ்ச்சி வந்தது யாரும் உள்ள இருக்கக்கூடிய வயசான பாட்டி கிட்ட யாரோ முடிச்சுட்டா ரெண்டு பேரும் எழுப்பு விட்டா அங்க இருந்து யாரோ திருடன் வந்திருக்காம இருக்கும் ஒரு மணிக்கு திருநந்தா வருவான் யாரோ ஒருத்தரும் மகாந்திர யாரும் எதிர்பார்க்கல அதனால அவ கையில ஒரு கம்ப எடுத்து ஒரு வழக்கம் எடுத்துட்டு வந்தா கொல்லாம் சாதாரணமா அவன் கொல்ல வழியாக ஏறி தாவி குடிச்சுதான் கொல்லையில போய் பார்த்தா அவன் என்ன பண்ண சப்தத்தை கேட்ட உடனே அவன் அஸ்தான் ஓடி போயிட்டான் கண்ணம் வச்சிருக்கு ஆனா ஆடக் காணும் சரி வாசல் எங்களுக்கா ஒண்ணு மறுபடியும் நினைச்சுனாலும் தருமடி சாத்தி நாளாத்த சாது <laughs> <laughs> அதான் கொஞ்சம் அப்படி கவலைப்பட்டு பெட்டா சாதாரண தொழில்நாட்டமா இல்லையே அடி வாங்குறது பேஷாம பாத்துன்னு இருக்காரு ஒண்ணு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் பயந்து பெற்றா எல்லாரும் அடிச்சு முடிச்ச நீங்க அடிச்சு முடிச்சு விட்டேன்னு கேட்டு நாலு அடி தண்ணியும் அடிச்சிருந்தாராம் சாதுக்கள் அடிவே தாங்க நமஸ்காரம் பண்ணி இப்ப எவ்வளவு மகாணா அருப்பா பொருள் பைக்கி பைக்கம் கூட இப்படி நீங்க எவ்வளவு தெரியல எனக்கு தெரியல பயிற்சும்ண்டன இருக்கட்டும் நாங்கெல்லாம் அடிச்சப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் தொண்ணூறு நாள் மகாலிங்கேஸ்வரன் தியானம் பண்ணி இருந்தேன் பசி தெரியல தாகம் தெரியல உடம்புடிமரணம் இல்ல மகாலிங்கேஸ்வரன் எனக்கு இப்ப குருவா இருந்து வேற ஒரு விஷயத்த உபதேசம் பண்ணதான் நான் எடுத்திருந்தேன் இனிமே ஒரு குத்துக்கள் என்ன பார்த்தேன் சொல்ல முடியுமா சொல்லக்கூடிய பிரம்மாணுமா இருக்குமா கண்டவர் கண்டுதல் ஆனா ராஜாவுக்கு நான் ஆண்டி இங்கிட்ட ஒண்ணும் கிடையாது கப்பறம் கூட உடைச்சுட்டேன் நான் உட்காந்து இருக்கேன் ராஜா நீ நிக்கிற இதுதான் மானிங்கனை பார்த்தவனுக்கு இது பெருமை அப்படின்னாலாம் உள்ள பார்த்துட்டான்னா ராஜாக்கள் நிற்பாள் இவா உட்காந்து இருப்பாள் என்ன உலகத்தை யாராலேயும் அவளுக்கு ஆள வேண்டியது ஒண்ணும் இல்ல அவாத்த சமஸ்த காமல்கள் அதனால தான் ஆத்ம காமனா உத்தன் ஆத்மா உடையணும்னு ஆசைப்படலாம் அது பாக்கி ஆசையை போல இல்லைன்னு ஏன்னா ஆத்மா உடையணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டாலே அவன் வேற ஆசையே படவே நடத்தணும் ஆத்ம காமசிய சொல்ற்தான்ப்தான் நிறைவேறி போனவன் ஆசைப்படக்கூடிய நிறைவேறி ஆசையே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆத்ம காம ஆப்த காமத்வாது அப்படி இருக்கக்கூடிய ஒருவனுக்குதான் உலகம் முழுக்க ஒரே சக்கத்தை அம்பாளுடைய காந்தி வந்து உலகம் முழுக்க பரவி வேறு ரூபங்கள் தெரியாமல் எல்லாம் ஒரே பிரம்மமயமா தெரிகிற போது தானும் அதே பிரியா இருக்கக்கூடிய உத்தரவு போட மாட்டாளா நாம செய்ய கைங்களை உலகம் முழுக்க இல்லாமல் சின்ன கேள்வி அந்த ஒரு உயர்ந்த விஷயத்தை என்னைக்கு எந்த ஜென்மாவது நாளைக்கு இருபதா ஸ்லோகம் மேல நாளைக்கு ஆரம்பம் சொல்றேன் இன்றைக்கு பெண் வகையத்தில் ஈடுபட்டவர்கள் ஸ்ரீ டி கிருஷ்ணன் ஸ்ரீ கணபதி செட்டியார் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் விஜய் ஸ்கேஸ்வரி உபாசி கோமதா தவ காமகோட்டிஷோனிவே மமோகித்னா சசித்தஜாஜூமகா பரஸிகாஸா சுவமசம் சன்னதத்தை மது கஷீரமீன தனோத்து கஷம தலவனியலீபரீமாஸ்ோத்திரிவசீந்தசி வகந்தீசிந்தூரீமாரிஷாண்வந்தை பந்தீகாக்கிணம் பீஹாம்பிரமோதீசரமுதிரம் ராஹாசாயமந்த மதி பாவையே பிரச்சாலையாவணியஸ்லீக்காரம் சுகஜனாம்பூர்ணூமியமீ நீனம் அமத்தியந்தோகமந்திஞ்சிந்தபு அனுக்கலையே மாதாநுதிஸோர்மூஷணி பூர்ணானு உபநியாரம் அத்தாஷணம் அனந்தராமோகீந்தம் மதுயசே பர்த்தி வாங்குன்னும் கிரி எத் தரமான மாதவாத்ஜே பரமானணாச்சாரியராஜ் பிரபோஸ்மிஜம் டயம் சிவாங் நம சிவ ஞானாம்பிகையான பரதேவதையுடைய பரமாமுகிரிய விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண இயக்கத்தில் பூர்ண சரித்திரத்தில் வாஸ்தவமான வசியம் என்ன என்பதை பார்த்து பத்தொன்பதாவது ஸ்லோகத்தோட பூத்தி செலுத்தி அம்பாள் இளம் சிறப்பாக குதிக்கக்கூடிய சூரியனுடைய வர்ணத்தோடு இருக்காள் அந்த கோலத்தில்தான் அவளுக்கு அருணானு பேர் அந்த அருணமான காந்தியில உலகம் முழுக்க அப்படியே என்வலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில வேற வஸ்து எதுவும் தெரியல அந்த காந்தி மாத்திரம் தெரிகிறது இவ்வளவுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலிமெண்ட் இவ்வளவு உலகத்தில் காமலா இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் ஆத்மா அந்த ஆத்மா மாத்திரம் தெரிகிறது அர்த்தம் ஆத்மா மாத்திரம் புரியக்கூடிய நிலையில் தான் பிரபஞ்சமானது இதுக்குள்ள அப்படியே மூழ்கி போன மாதிரி இருக்கு இது எந்த ரசமான ஒரு விஷயம் ஞானம் வந்ததுக்கு பிரபஞ்சமெல்லாம் நிச்சயம் பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ ஆதிசங்கர் ஆதாரமா இருக்கிற மாதிரி மூணு வாக்கியங்கள் பரமசத்தியம் பிரம்மசத்தியம் அப்புறம் தான் ஜெகத் மித்ய ஜகத் ஆனது வாஸ்தவத்தில் சத்தியமில்ல சத்தியமா இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறது அதான் மித்யா பிரம்மன் சத்தியமான அனுபவத்தில் இவனுக்கு சித்திக்கிறதோ அவனுக்குதான் ஜெகத்தானது போகும் மூணாவது ஜீவன் வேறு இல்லை பிரம்மன் வேறு இல்லை என்ற அபேதத்தை சொல்லி ஜீவோ பிரம்மை ஜீவோ பிரம்மன் பிரம்மை பிரம்ம பிரம்மையில பிரம்மை ரெண்டு எம்எஸ் குடுத்து ஏவனும் ஒரு வார்த்தை போட்டுட்டாள் வேற எதுவும் இல்லை அப்படின்னு நாபரகான்னு வேற அத வேற எது சத்தியம் பிரபஞ்சம் இல்லாம போறது அது பிரபஞ்சமா கண்ணுக்கு தெரியல அது பிரம்மமா தெரியல அதுதான் விஷயம் இது பெரிய விஷயம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு ஸ்போர்ட் ஏற்பட்டுது அதனால இப்படி ஆரம்பியே லூப் லைன்ல நாம ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தை வரணும்னு நினைச்சிருந்தேன் சொல்லிண்டே இருக்கிற போது ஒரு பிளாஷ் வந்தது அந்த பிளாஷ் பதினா மனசுக்கு ஒரு திருப்தியை பிரவேசம் பண்ணல ஏற்கட்ட பிளாஷை மாத்திரம் ஷேர் பண்ணிட்டு மேல போய் அதாவது பெரிய சமுத்திரம் இருக்கு சமுத்திரத்துக்குள்ள எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருக்கு சிம்ம மீன்ல இருந்து பெரிய சுறாமியும் திருமந்தலம் பரிகின்ற விதமான மீன்கள் எத்தனையோ விதமான பிராணிகள் எத்தனையோ விதமான செடிகள் கொடிகள்தான் அண்டர் வாட்டர் பிளான்ஸ் தான் நிறைய இருக்கு இன்னைக்கு பயாலஜிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது அந்த ஆராய்ச்சி பண்ண குடி விஞ்ஞானிகள் நிறைய சொல்வாங்க இது பல லேயர்ஸ்ல பல லெவல்ஸ்ல பலவிதமான வஸ்துக்கள் ரைட்ஸ்ல இருந்து சி சர்டஸ் மட்டும் ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொரு விதமான லைஃப் பல விசித்திரங்கள் இருக்குங்கிறேன் மேலேந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இருந்தும் தெரியல ஒரு சமுதிரம் அலவாசம் தான் தெரியாது உள்ள போய் மூழ்கி இருக்கக்கூடியவருக்குதான் பலவிதமான வசக்கள் அதுவும் ஸ்பெஷலா எக்யூப்மெண்ட் போட போகக்கூடியதான் அதெல்லாம் தெரியாது அப்படி இந்த ஒரு துஷ்டாந்தத்தை மனசுல வச்சிருந்தோம்னாக்க இந்த சமுதத்தியூவர்கள் சாகரத்துல தெரிகிறது மீன்களோ சிம்கிழங்களோ சுடா மீன்களோ முதலைகளோ பல விதமான ஜீவராசிகள் தெரியல எல்லாம் ஒரே சமுத்திரமாக காமலா ஒரே ஒரே கண்டடி மாத்திரம் தான் தெரிகிறது அதை கீதையில ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிவிட்ட பிரம்மத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கிற மட்டும் தனித்தனியா பல வஸ்துக்கள் தெரியிறது பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தவொருமே எல்லா ஒரே பிரம்மதான் தெரியுது தீர்த்தத்துக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சமயத்துல தனித்தனியா குளத்துல தீர்த்தம் தேவையா இருக்கு எங்க போய் பார்த்தா தெரியும் அப்படி தெரு கோடிக்கு தெரு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குளம் வரிசையா நம்பர் போட்டு வச்சிருக்கா எங்க பார்த்தாலும் குளத்தை வச்சிருந்தும் இருந்திருக்கா ஜலத்துக்கு க்ஷாமம் இருக்கிற போது இந்த குளங்கள் எல்லாம் தேவையா இருக்கு ஒரு பெரிய வெள்ள அடிச்சுருத்து வச்சுக்கோ அப்படி ஒரே ஏரியா மழை பெய்ஞ்சு அது கூட சமயத்துல ஆகுது அப்பூர்மா மழை சமீபத்தில் அப்படி இருந்து மழை ஒரு ஏரியா பெய்யும் ஒரு முழங்கால அளவு மட்டும் ஜலம் வந்து விடுச்சு அப்புறம் குளத்தெல்லாம் வைக்க முடியல குளம் மலர்ந்து போயிடும் அந்த குழந்தை பிளாஸ்டிக் குளம் என்ன கிணறு இருக்கா அது மட்டும் மறந்து போயிடும் அப்ப அந்த குளத்தை யாராவது வச்சுட்டு மருந்து போயிருந்தா கூட அது அடியில் அமிங்கி போய்டுறது குளம் ரொம்ப போன உடனே கீழ் உள்ள இறங்கி போய்டுறது கெம்டியா இறக்கிறது கோலம் வேற ஃபுலோட்டாங்க ரொம்ப போன உடனே பெரிய முழங்கா இடுப்பளவு விட்டு ஜலம் தெரிஞ்சனாக்க அங்க அந்த ரோடில் அடியில் அந்த ஜலத்துக்குள்ள கீழே என்ன இருக்கு மேனூர் இருக்கும் கவர் ஓபன் இருக்கும் தெரியாது கால விடுவோம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடும் இது மாதிரி பல உண்டு அப்ப கீழே என்ன இருக்கு தெரியல ஜலத்தை ஒரேடியா ஜலமயமா போயிடல ரோஜோ இது தனித்தனியா இண்டிவிஜுவல் குடங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுவது தனித்தனியா ஜீவர்கள் என்று தனித்தனியா மண் பாண்டத்தை அடிச்சு போகாமல் இருக்கிறான் என்ற ஒரு பெரிய வெள்ளம் வந்த உடனே இதுக்கு சிவனுக்கு தேவையில்லாம போயிடுறது யாவானர்த்த உதப்பதானே சர்வத சம்பத்தோருக்கே தாவான் சர்வேஷுவேதேஷு பிராமணசிஜானத்தான் ஈ தேவ சுவாமி இதற்கு அழகா சொல்ற அதனால சமுத்திரத்தை மேலேந்து பார்க்கக்கூடியவனுக்கு ஒரே ஒரு சமுத்திரமாதான் இருக்கு உள்ளே இருக்கக்கூடிய லைஃப் எல்லாம் தெரியறதும் இல்லை அது ஒரே சமுத்திரம் பார்க்கக்கூடியதான் திருஷ்டிகோணத்தை வெறும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அப்படியான வஸ்துக்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் தெரியுது அதனால பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் என்று உணர்ந்தவனுக்கு என்ன ஆகும்னா இந்த பிரபஞ்சம் தெரியல பிரபஞ்சத்துக்கு மேல எல்லாத்துக்கும் மேல ஒரே சமுதிரமா இருக்கிற மாதிரி ஒரே ஆத்மஸ்துராக தெரிகிறது அந்த ஒரே தான் வேதாந்திர சமத்துக்கூடிய காந்தியானது அருணியாக இருக்க அவளுடைய காந்தி இயற்கையாக இருக்கக்கூடிய காந்தி செயற்கை வெளியிலிருந்து வர வேண்டிய காந்தி இல்லை அதனால்தான் இயற்கையான காந்தி வாஸ்தவன காந்தி மறந்து போய் இந்த பிரபஞ்சத்தில் வேற ஒரு வஸ்து தெரியல எல்லாம் ஒரே அம்பாள்மயமாக ஒரே அவனுக்கு இரண்டாவது வஸ்து தெரியாததுனால ஆசைப்படக்கூடிய அவன் இல்லை அவன் எதையுமே ஆசைப்படாததுனால எந்த இவன் வசப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இவனுக்கு எல்லா வஸ்துக்களும் வசப்பட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தான் இங்க இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் பயிரிட்டு ரெண்டுலையும் சொன்னான் அதோடு கூட அம்பாள் சிவப்பா போது வெள்ள லைட்டில் இருந்து ஏழு வர்ணங்கள் பிரிந்து கூடிய விஷயத்தை பற்றி விஞ்ஞானத்திலிருந்து மெய்ஞானத்தை பகிர்ந்தோம் நேற்று தினம் கடைசியில் பூர்த்தி பண்றோம் சொன்னோம் வெள்ளையாகவும் பரமாத்மா இருக்கான் கருப்பாகவும் இருக்க சாதாரணமாக நாம விஷ்ணுவை கருப்பா நீலமேகாமலனாக அப்படிதான் வட விளையாது என்று சொல்லி அதுவும் விபூதியாக வேற விஷயங்கள் கேட்க மாட்டான் ஒரே கைலாசத்துல ஒரே பனி குட்டி ஒரே சூழ்நிலை கொண்டு என்ன ஒரே வள விளையாடுறதும் இருக்கு இப்படி வெள்ளையா ஒரு சிவனையும் கருப்பா ஒரு விஷ்ணுவையும் ஏன் நம் புராணங்கள் இதிகாசங்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் ஏற்றணும் அப்படின்னா இது பிரம்ம்தான் இத்தர்ணங்களும் கடைசியில் போய் லயமடையக்கூடியதாக கருப்பு இருக்கு இத்தனை உற்பத்தி ஆகக்கூடிய மூலஸ்தானும் எரிஞ்சு அப்படின்னா என்ன அது கரிஞ்சு போறது இது கரிய எரிஞ்சு கரிஞ்சு பெறது அதனாலதான் எல்லா கடைசியில கருப்பா ரெடியூஸ் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜகதில் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியமானது ஏற்பட்டது உலகம் it is reduced to ரெடியூஸ்டு கருப்பாடுதுக்காக கருமையோட நாராயணன் முழுகான் அந்த கருப்பா போற வஸ்து எரிச்சா வெள்ளையான சாம்பரா போடுறது வெள்ளையான பஸ்மாவா தொடது அந்த வெள்ளையான பஸ்மாவை தன் சரீரம் முழுக்கூரம் நின்று பஸ்மோத்தான பரமேஸ்வரம் இருக்கான்னு சொன்னாக்க அப்ப என்ன ஆச்சு பிரபஞ்சம்தான் எழிஞ்சு கருப்பா ஆயிருக்கு கரிதான் மிச்சமா இருக்கு அப்படின்னு அந்த கருப்பா இருக்கக்கூடிய கருப்பா இருக்குறதுக்கு கருப்பு வர்தரா வெள்ளையா போறபோது அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிம்பலா இருக்கக்கூடிய கருப்பும் இல்லாம போறதுனால தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் சொல்ற மாதிரி சர்வம் சிவமயம் ஜெகத்துன்னு சொல்றதில்ல ஜகத்தும் சர்வம் சிவமயம் மாத்திரம் ஜெகத்தும் அதனால பிரபஞ்சம் ஒண்ணு இருந்தாலே அவர் ரட்சிக்க முடியும் அதனால விஷ்ணு சொல்ற போது சேர்த்துக்கணும் இவர் உலகத்துக்கு காரணமாக சந்தாரமூர்த்தியா இருக்கார் பரமேஸ்வரன் தன்னிடத்துல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி விடுற அப்சர்வ் பண்ணாக்க அப்ப ஜத்துக்கே இடம் இல்லாம வருது அதனால்தான் ஜத்து வார்த்தை இல்லாமல் சரணம் சிவமயம் இப்படி வெள்ளையாகவும் கருப்பா இருக்கக்கூடிய பரமாத்மஸ்து ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடியதாக நமக்கு அனுகூலம் இருக்குதான் ஊதான் சொல்லக்கூடிய வயலை அந்த வர்ணத்தை தான் சாமலையாக அம்பாள் இருக்கா வெள்ளைக்கு ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடியதான் சிவப்பு அந்த சிவப்பாக இடம் சிவப்பாக தான் அருணையாக அம்பாள் சாட்சா காமாட்சி இந்த ரெண்டு ரூபங்கள்ல ஏதாவது ஏதாவது ஒரு வண்ணத்தில் இருக்கக்கூடிய அம்பாட நீ போய் பிடிச்சா இவளுக்கு ரொம்ப உடனான விஷயத்தை சொல்லிட்ட இப்போ விஷயத்த வழி காட்டிட்டு போயிட்ட ஆனா எல்லாரும் காலத்திலையும் சரி ஆச்சாரியலத்துல இந்த காலம் பரிகின்ற எல்லா காலங்களிலும் அந்த ஞானியிடத்துல ஞானம் போனும் மோட்சம் போகணும் என்று போகக்கூடியவர்கள் ரொம்ப குறைச்சதாதான் இருப்பான் பகவானை பகவான் பகவான் வந்து ஞானம் வேணும் நினைச்சுட்டு போகக்கூடியவன் ஜிாசுமந்தி ஜானமடையணும் வித்தியடையும் ஆசைப்படக்கூடிய ஆர்த்தம் அதி ரெண்டு கேட்டகரீஷா சிவிதாவம் ஜனர்ஜுனி வாங்க முடியாத துக்கத்தை போக்கிக்கணுங்கிறதுக்காக பகவான போய் உபாதிக்கக்கூடியனும் உண்டு அர்த்தார்த்தி நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பணம் போகணும் லௌகிக்காபம் நினைச்சென்று அதற்காக பகவான வகிக்கக்கூடிய உண்டு அதனால பலவிதங்கள் உலகத்தில் உண்டு பகவான் கீரை உபதேசம் பண்ற போது இப்படிதான் இருந்திருக்கு இன்னைக்கு அது சத்தியமாதான் இருக்கு என்னைக்கும் என்னைக்கும் சத்தியமாதான் இருக்கும் அதனால ஆச்சாரியாருடைய காலத்துல அவரை தன் சிஷ்யர்கள் தெரிஞ்சு விட்டான் சிஷியர்கள் தெரிஞ்சுட்டுனால தான் சிஷ்யர்களுடைய வாக்குகளை பார்த்து எப்படின்னா ஒரே ஒரு திருஷ்டா சொவேன் இது சிஷியர்கள் வாக்காள வாய்ப்பு பரமேஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு ஆங்கிலத்தில் பழமே உண்டு ரொம்ப நெருக்கமா இருக்கிற போது அந்த பெருமை தெரியாம போயிடும் எப்போதுமே ரொம்ப சவிதம் அதுக்கு ஒரு மகான் அழகா திருஷ்ட அகல்டக்கேகத்தை பெல ஏதோ சாதாரணமா ஒரு மனுஷன் அட்டுமா நினைச்சுக்கணும் அப்படி நினைக்கப்படாது அது வேற விஷயம் குருவா நினைக்கிறாரும் ஐந்து பேர் இருக்கு ஆனா உலகத்துடைய ஒண்ணு இருக்கணும் அதனால ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடியவாளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமை தெரியாது நம்ம இருக்கக்கூடிய முல்லைக்கு மனம் இல்லைன்னு சொல்லுவா முத்தத்து முல்லைக்கு மனம் இல்லை கடையில போய் ரூபா கொடுத்துருவாங்க நம்ம மலர் நமக்கு தெரியவில்லை உலகத்தை எப்போதுமே அதிபரீச்சையா அவ்ஞா அப்படின்னு ரொம்ப நெருங்கி பழங்கிட்டாக்க மரியாதை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவா அப்படி இருந்தாலும் கூட இப்ப மணி நேரமும் கூட இருக்கக்கூடிய விஷயால பரமாத்மஸ்வரூபமா பரமேஸ்வரா ஆச்சாரியாக தெரிஞ்சிருக்காங்க அதிபதிச் இருந்துகூட அரக்கியவரா அளவுக்கு அவனுடைய பெருமையா இருந்திருக்கு தெரிஞ்சுக்கிறேன் தோட்டகாச்சார அரசு நீங்க சாட்சா பரமேஸ்வர சுரூபம் பரமேஸ்வரஸ்வரூபம் இப்படி பரமேஸ்வர ஸ்வரூபமாகவே சிஷ்யர்களும் இன்னும் சில பெரியவர்களெல்லாம் ஆச்சாரியால பார்த்தாலும் கூட பலவிதமான ஜனங்கள் வாழ்கிறோம் இவர் ஏதோ பெரிய மகானா இருக்க ஆனா நமக்கு இப்ப மோட்சம் இல்ல அவனுக்கு வாழ்க்கையில என்ன சிரமங்கள் இருக்கோ அந்த நிமித்தியாகணும் நினைப்பான் ஒருத்தனுக்கு உத்தியோகம் உத்தியோகமான நினைப்பான் ஒருத்தனுக்கு கல்யாணமாகணும்னா விவாகமாகணும்னு நினைப்பான் சந்ததி ஏற்படணும்னு ஆசைப்படக்கூடிய சந்ததி பாக்கியத்தை ஆசைப்படலாம் வியாதி இருந்து ஆரோக்கியம் மூலம் நினைக்கலாம் இந்த அழுகங்கள் எல்லாத்தையும் ஒரு அனுகத்தரத போல ஒரு உத்தம த்தை கொடுக்கிற போது உலகத்தை யாரும் எந்தெந்த விஷயத்த ஆசைப்பட்டாலும் நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைதான் நியாயம் இல்லாம ஒவ்வொரு கோரிக்கைக்கு ஒவ்வொரு விதமான பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு விதமான ஸ்லோகத்தை இப்படி பலத்தை உத்தேசம் சொல்லிவிட்டாங்க ஆனா சில ஸ்லோகங்கள் ரெண்டு விதமான பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இதெல்லாம் விஸ்தாரமா தெரிஞ்ச புத்தகத்தை எழுதியிருக்க ஒண்ணுந்து ரொம்ப லகமான ஒரு பலனா இருக்கும் அதே ஸ்லோகம் அது பெரிய மோட்சபிரதமாக இருக்கும் அது வெளிய பார்த்தா தெரியாது சில ஸ்லோகங்கள் வெளிய ஸ்லோகத்தை பார்க்கிற போதே இது எதுக்காக எந்த பலத்துக்காக ஏற்பட்டது போயிடும் அந்த மாதிரி ஆரோக்கியத்தை கொடுத்து புரத்தியாவின் ரோகத்தையும் போக்கி ஏற்பட்ட ஸ்லோகம் இருபதாவது ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்த்தாலே நன்னா தெரியும் கிரந்தி கிரண நிகுரும்பாமதரசம் ஹடி ஃபேஜிமகிலூர்வாணி ஜரப்பு சுக்கயாசிரம்ப ஒரு சாகி சாக அம்பாட உபாசிக்கக்கூடிய மார்க்கம் தானே யோகி ஒருத்தர் அம்பாளை தியானம் பண்ணும் அப்படி தியானம் பண்ணா இவரே அம்பாள் சுரூபமாக மாறிடுறா எப்படி தியானம் பண்ணுவா கிரந்தி மங்கே கிரண நிகுரும்பாதரசம் அம்பாளுடைய சங்கத்திலிருந்து ஒரே அமிர்தமயமான கிரணங்கள் அப்படி ஒழுகின்ற அமுதமயமான பிரகாசிக்கூடிய அம்பாலாக சந்தனுக்கு சந்திரகாந்த கது கேள்வியே சொல்லி சந்திரகாந்த கல்லு அந்த சந்திரகாந்த கல்ல ஸ்பிட் எப்படி இருக்குமோ அந்த காந்தியோட வசிம்யாதி வாக்தேவதைகள் இருக்கார்கள் நேற்றைய தினம் பார்த்தோம் எடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி அப்படி இருக்கலாம் இவையதா அந்த சந்திரகாந்த கல்லால ஒரு அம்பாள் விகிரத்தை தயார் பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் ஹிமகலிலாமூர்த்தி வெளியம் பண்ணக்கூடிய விஷயமே இல்ல அந்த சமாராத்தியா உள்நோக்கி இந்திரியங்கள் எல்லாத்தையும் உள்ள இழுக்கணும் மனச உள்ள இழுக்கணும் புத்தி உள்ள அடங்கணும் எல்லாம் அடங்கணும் அடங்க பிரகாஷிப்ப இப்ப நம்முடைய வாழ்க்கை முறை முழுக்க நேர் எதிர்ப்பதமாக இருக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது கையில ஒரு மவுஸ் இருந்தா ஒரு லேப்டாப் இருந்தா போன உலகத்துல என்ன வேணா செஞ்சு விடலாம் அப்படின்னு நினைச்சுருக்கான் மெசேஜ் கொடுக்கறதுல இருந்து இன்ஃபர்மேஷன் டேப் பண்றதுல இருந்து டவுன்லோட் பண்றதுல இருந்து எல்லாம் பண்ண முடியும் அண்டார்டிகா முதற்கொண்டு எங்க இருக்கு என்ன லைப்ரரியில் என்ன இருக்கு இன்டர்நெட்ல இருந்து கண்டுபிடிச்சிட இது ப்ராகிரஸ் நினைக்கிறோம் வாஸ்தவமான ப்ராகிரஸ் பிடிக்கணும்னு இந்த மனசு அலபாயாமல் இருக்கிறது தான் உண்மையான ப்ராக்ரஸ் அத நாம தெரிஞ்சுக்கல அதுக்கு நம்ம ரிஷிகள் தான் வழியை காட்டினா அது ரிஷிகள் அவ ஏதோ ரொம்ப ரிக்ரஸிவ் திங்கிங் இருந்து விட்டாள்னு அவளுக்கு இவன் வேற பட்டம் வேற ஷூட்டிங் இருக்கான் அவளுக்கு மனசாந்தி இருந்தது மனசு வெளியே தெரியாமல் இருந்ததுனால மனசாந்தி இருந்தது நம்ம மனசு தெரிஞ்சுட்டே இருக்கிறதுனால எத்தனை அச்சீவ் பண்ணாலும் பதவி அடைஞ்சாலும் ஒரு மனுஷனுக்கு திருப்தி இல்ல மனசுக்கு சாந்தி இல்லை என வெளியில் தெரிஞ்சுட்டு உள்நோக்கி அந்த மனசு அடங்குறதுங்கிறது உபரத்தியில் வேறு சாஸ்திரங்கள் இல்ல சாஸ்திரத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை அசதுஷ்டகத்துல ஒன்னா சொல்லியிருக்கா அந்த மனசு உள்ள அடங்கணும் உபரத்தியா இருக்கணும் உபரத்தமா இருக்கக்கூடிய மனசு பகவான தியானம் பண்ண முடியும் மேற்கொண்டு பணிகள் அதனால உள்நோக்கி மனசு செலுத்தி இந்திரியங்களை செலுத்தி ஹலயத்துக்கு போய் அம்பாட தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணக்கூடியதான் சுலபத்தில் கடப்பண்ணு வெளியிலையும் கட்டோபனிஷத் மந்திரமானது யாரோ ஒத்தன் தான் உள்நோக்கி திருப்போம் சொல்றது அப்படின்னு இந்த உபனிஷத் மந்திரத்தை முன்னாலும் என்ன பார்த்தோம் அதனால அம்பாள் ஹிருகத்தில் உள்ள பார்க்க வேண்டியவள் ஹிருதிவாம் ஆகத்தேகா மூர்த்தி மிக அமுதமயமான கிரணங்கள் அப்படியே கொட்டிண்டு சந்திரகாந்த கல்லால் செய்யப்பட்ட சிலா போல மூர்த்தி அட்டமா அம்பாட ஹதகத்திருத்தம் தியானம் பண்ணான்னா ஒரு சாக்த யோகி என்னாவது இவனே தியானம் பண்ணி பண்ணி எத் பாவ்யம் தற்பதி எதை அதுவாகவே மாறுறான் என்பதுதான் சாஸ்திரம் இப்ப எப்போதும் பிரம்ம தீட்டு சின்ன பிரம்மாதிரி விஷயேஷு விஷஜத்தை மாம் அனுஸ்மர்த்தம் மைய பிரவிலீயத்தை உத்தவனுக்கு சுவாமி பிரதேசம் போது விஷய சுகத்தையே ஒரு மனசு நினைச்சிருந்து விடுத்தாக்க விஷயத்தையே போய் ஈடுபடும் என்னையே நினைச்சுட்டே இருந்தா எங்கள்கிட்டயே வந்து பயபடையும் விஷயான் அப்படி அம்பாலையே தியானம் பண்ணி பண்ணி இவனே அம்பாளா இந்த சாக்த யோகி அம்பாளா மாறிவிடுறான் அம்பாளா மாறினவது இவனுடைய சரீரம் முழுக்க ஒரே அமுதமயமா மாறிவிடுறது ஒரு மனுஷனத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது அது வீரியமாக ஒரு புருஷனத்தில் வீரியமாக பிரிக்க வீரமாக மாறறதுங்கிறது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது விஷய சுகத்தில் பிரவர்த்திக்கக்கூடிய வீரமா இவன் இருக்கக்கூடிய சக்தியானது மாறறதுங்கிறது நம்ம எப்படி ஒத்துக்க முடிகிறதோ விஷய சுகத்திலேயே பிரவர்த்திக்காமல் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அதுவே அமுதமா ஏன் மாறப்படாது சொல்லிருக்கா அதாவது வீரமா மாறி ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பதார்த்தமாக ஜீனத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது மாறுற மாதிரி விசேஷகத்தையும் நினைக்காத ஒருவனுக்கு அது அமிர்தமாகவே மாறி வருவது ஒரே அமிர்தமயமா போடுவது அப்பேற்பட்ட ஒரு சாக்த யோகி கண்ணால பார்த்தா போறோம் அவன் சர்ப்பங்களுடைய கர்வத்தை எல்லாத்தையும் அழக்கக்கூடியவனாக விஷபாதை எல்லாத்தையும் ஊக்குவிக்கக்கூடியவனாக இருக்கான் ஏன்னா அமிர்தந்தான் விஷத்துக்கு விஷம் என்ன பண்றது உயிரை பறிக்கிறது அமிர்தம் உயிரை போகாதபடி காப்பாற்றக்கூடிய வஸ்துவா இருக்கு அதனால நேர் ஆன்டிடோட்டா இருக்கக்கூடாது அமிர்தம் சரீரம் முழுக்க அமிர்தமா போயி எடுத்து விஷபாதையை அப்படியே கண் பார்வைகளாலேயே நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய பார்க்கிறான் அம்பாளுக்கே அமிர்த கட்டேஸ்வரி அப்படின்னு அதாவது கடைக்கன் கடாட்சம் சொன்னா கடைக்கன் அந்த கட்டேஸ்வரினு சொல்லும்போது கடைக்கண்ணால் பார்க்கிற போது அமிர்த வருஷிக்கு கூடிய அமிர்தகேஸ்வரி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு அந்த மாதிரி இந்த சாக்த யோகியும் ஒரேடிய அமுதமயமாறிஞ்சு திருஷ்டியா சுகி சுதாதார சிதையா ஜலத்தால் வேற வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களாலேயே சுகயதி அவளுக்கு ஸ்வஸ்தமா போகும்படியா அனுகூரம் பண்ணான் சர்ப்பங்களுடைய தர்ப்பத்தை ஷோரே அவருக்கு எப்படி அந்த சொல்ல எப்படி சேர்ந்து சர்ப்பான தர்ப்பம் சர்ப்பத்துக்கு பொருத்தமா ஒரு கர்ப்பம் சர்ப்பத்துடைய அடைக்கக்கூடிய வஸ்துக்கள் மூணு விஷயங்கள் உலகத்தை உண்டு பாம்புக்கு விரோதிகளாக இயற்கையில ஏற்படக்கூடிய விரோதிகள் மூணு ஒன்னு கவுடம் மற்றொன்று மை மற்றொன்று கீரிப்பிள்ள இந்த மூணு ரூபத்துக்கும் அம்பாளுக்கு சம்பந்தம் உண்டு அய் மயிலோடு சம்பந்தண்டும் அவர் மயிலுபத்தியே இருந்து பரமேஸ்வரன குறித்து அடைவதற்காக தவம் பண்ணதால தான் அந்தhetraத்ரீயே பெயர் மயிலாடுதுறை என்று பேர் ஏற்பட்டு மயிலூரநாதன் என்று பரமேஸ்வரனுக்கு பேர் ஏற்படுகிறது இது ஒருவேளை மாயூரதேஸ்வர யாராவது இருந்தா ரொம்ப சந்தோஷம் புரியும் மயிலாடுதுறையாக அதான் オリジナル பெயரே தான் இது ரெஸ்டோரேட் ஆகியப்ப மயிலாடுதுறைங்கிறது மயில் ரூபத்திலேயே இருக்கிறதுனால அம்பாளுக்கு மயூரி அப்படின்னு அவள் மயூரநாதன் என்று பரமேஸ்வரனுக்கு பேர் மயில் ரூபத்திலேயே இருக்க மாதிரி நகுலம்னு பேரு பிள்ளைக்கு சம்ஸ்கிருத நகுலம் பேரு நகுலம் சொன்னாங்க என்று அம்பாளுக்கு ஒரு பேருண்டு குலம்ங்கிறது கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் சொபிஷி குலக்குண்டே குகரணி சொன்னாரோனோ அந்த மூலாதாரத்தில் இல்லாமல் நேர சரசம் போய் இருக்க குடிவள் குலத்துல இல்லாமல் இருக்க குடிவன் ந குலம் இப்படி மூணு வஸ்துக்கள் நேரடியா இந்த சர்பத்துக்கு விரோதி பாவத்தில் இருந்தாலும் கூட கருடம் மாத்திரம் பொறுக்கி எடுத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்க ஏன் சொன்ன அப்படின்னா மயிலும் கீரிப்பிள்ளையும் சர்பத்தை எதிர்க்க முடிகிறது ஜெயிக்க முடிகிறது அந்த இன்னொரு சுவாரஸ்யம் என்னாக்க அம்பா தாயாரா இருக்கக்கூடிய விட தருணனோட சம்பந்தப்படுத்தி பேசினார் அந்த ஸ்லோகத்தில்னாக்க பிள்ளையா இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி மயில வாகனமா வச்சுருக்காரு அந்த மயில் காலுக்கு பேர ஒரு பாம்பு இருக்கு அதாவது விஷய சுகம் அது ஈடுபடக்கூடிய ஒரு விஷய பிரபுத்தியானது காலு கடியில வச்சு அம்மி ஒரே அழுத்தி தோம்சம் பண்றதுக்கு நீ முருகண்டை போகணும் அந்த முருகண்டை இருக்கக்கூடிய வாகனமான மயில்தான் அமுக்கும் அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு சிம்பனேசத்தை முருகப்பெருமாறு எடுத்து காட்டுற ஆனா மயிலும் கீவி பிள்ளையும் விஷத்தை தனக்கு வரக்கூடிய விஷத்தை போக்கிக்கிறதுக்கு சக்தி இருக்கு கீவி புள்ள ஒரு கடிச்சு விட்டுனா கரெக்டாக தெரியும் ஆபத்து வராதபடி காப்பாத்திக்கிறதுக்கு அதுக்கு சக்தி கொடுத்திருக்காரு பகவான் கொடுத்திருக்காரு அந்த விஷத்துக்கு அதுக்கு பிரதீகாரம் அதுக்கு மாத்து வருது என்ன செய்யறதுங்கிறது அதுக்கு தெரியாத அந்த விஷத்துக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வஸ்து ஆபத்தம் அந்த அமிர்தத்தோட இவா சம்பந்தம் இல்ல மயிலுக்கும் கீழே அமிர்தத்தோட சம்பந்தம் இல்ல அமிர்தத்தோடு சம்பந்தப்பட்டவர் அமிர்தத்தை கொண்டு வந்து நாகர்களை திருப்தி பண்றதுக்காக அமிர்தத்தை கொண்டால் அது பெரிய கதை மகாபாரதத்துல ஒரு நாள் தனியா பார்க்க வேண்டிய கதை சௌபர்ணாக்கியான ஆதிபர்பாவில் எடுத்து சொல்லியிருக்காரு அதாவது கஷ்ய ரெண்டு பத்னிகள் வினதா கதூன்னு ரெண்டு பத்னிகள் பல ரெண்டு பேர் பிறந்தவர்கள் தான் முதல்ல அவனு சூரியனுடைய சாரத்தை தோன்றினான் ஐநூறு வருஷம் கழித்து இரண்டாவது முட்டை தோன்றினு குருடன் ஒரு சமயம் அவ அப்பாவி பாபா பொழி கத்ரூ நாகர்களுக்கெல்லாம் தாயார் அவர்கிட்ட சக்கர தீரத்திலோ இசகேடாயதோ வாயை கொடுத்து மாட்டிண்டு அவர் தாசியபாவத்தை அடிமத்தன்மையை ஏற்றுட்டார் அந்த அடிமத்தன்மையால புள்ளியும் அடிமையான நகரங்கள்லாம் கிளைம் பண்ணி அம்மாவையும் குற்றங்கள் புரியும் பொறுக்க போய் கேட்டால் இவ்வளவு பலம் இருக்கு அந்த நகர எங்க குடும்ப இருக்கு இது மாதிரி பாண்டட் லேபர் ஆட்டமா வேற வாங்குறாளே காரணம் என்னன்னு கேட்டாள் தெரியாம நான் இது மாதிரி சித்திட்டு வாக்கு கொடுத்துட்டேன்பா அதனால நான் அடிமத்த ஏற்றுகிட்டேன் இதுக்கு என்ன விமோசனம்னு கேட்டார்களும் எப்ப விமோசனம் நான் கேட்டுக்கிறேன் அவ்வளவு வெளி பாம்புக்ட்ட்ட போய் இவரே கேட்டேன் என்னை எங்க அம்மாவையும் இந்த பந்தத்திலிருந்து எப்ப விடுவிப்பு வாட் இஸ் யுவர் பிரைஸ் ஃபார் given us liberty apdi n ketta amudath kondu kuduthaar anga vidikkirunu uttinna avadhaan amudam devargaludaiya paramarithulerkku and amudatha poi iruthina varadhuka porum bodhu dhan viradha devi visheshama mangala shastramin irupra anda mangalam unakke erpittadum raamaanu ayithagana koushilali mangala shastramin irumbodhu in mangalam sutarnaasye vinata akalpaya puraa அமதம் பிரிச்சு ஜெயிச்சு வந்தோஷப்பட்ட தியாகத்தை பார்த்து நாராயணன் சந்தோஷப்பட்ட இந்திரன் முதல்ல கோபம் கொடுனா கோபம் எதிர்த்து யுத்தம் பண்ணதுக்காக வந்தா வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ண உடனே வஜ்ரம் கூட இவர நேரம் ஒண்ணும் பண்ணாது அவ்வளவு சக்தி வாய்ந்து செய்கிறது இருந்தாலும் வஜ்ரம் பாஞ்ச கஷ்ட அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பாருங்களுடைய வித்தாந்தத்திலேருந்து வந்திருக்கோம் இருக்கு அந்த வஜ்ராயம் கூட இவரு ஒண்ணு பண்ணாது இருந்தாலும் ஆயுதங்களுக்குள்ள வஜ்ராயம் ரொம்ப வசத்தி அது பகவானுடைய ஆயுதமான மகம் வஜ்ரம் சொல்லி இருக்கிறதுனால பகவத் ஸ்வரூபம் அந்த வஜ்ரத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்னு இவர் தன்னுடைய ரக்கையில இருந்து ஒரே ஒரு எறக எடுத்து டோக்கன் ஆஃபரிங் அப்படி சப்மிட் பண்ண அப்பதான் அந்த இரகுக்கு பரணம் உனக்கு எங்க விட்டுக் கொடுக்கிறது எங்கு தெரிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு கேட்டா கொடியில் போய் உட்கார்ந்து அந்த வரம் ஸ்டில் வேலிடா கேட்டார் சுவாமி கீழே இருக்கணும் வாகனமாட்டாரு வெள்ளாது இப்படி எல்லாம் கதை போகுது மகாபாரதத்துல மேல பெரிய கதை அது இப்படி போறது திரும்பி அந்த அமிர்தத்தை கொண்டு வந்த உடனே நாகர்களுடனே அமிர்தத்தை அதுக்குள்ள அமிர்தம் நான் கொண்டு கொடுத்துட்டேன் நானும் எங்க அம்மாவும் இப்ப தாசிய பாரத்திலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் கேட்டாள் ததாஸ்து விட்டா அப்படிதான் நீங்க இதுவே பந்தர்கள் இல்ல பந்தர்கள் இல்லை சொல்லிவிட்டாள் நாகர்கள் இந்திரன் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கான் நீ அமுத செலுத்த போய் நாகர்களுக்கும் கிரேட் சொன்னேன் நாகர்களிட்ட போய் நல்ல பாம்புக்கு பாலவாத்தா சரியா வருமாது அமுலத்தை போய் அசத்துகளிட்ட கொடுத்தா அவ துஷ்டர்கள் சுவாவத்தால பயம் துஷ்டாக நாங்கள் தான் பயம் கலாகா இது காளியன்பாக்காக சொல்றஸ்கிறேஷ்டர்கள் அப்படி இருக்கக்கூடிய போய் அமிர்தத்தை என்ன பண்றதுன்னு கேட்டேன் சரி அமிர்தத்தை நான் அப்புறம் அவ சாப்பிட்டு முன்னாடி எடுத்துட்டு போதும் உள்ள அமிர்தி போயிட்டான் திரும்பியும் போயிட்டான் இவன் சொன்ன வாக்கு கருடனும் தாயார் நேதியும் ஜாஸ்திய பாரத்திலிருந்து விடுபட்டவர்கள் வாக்கு மாற்றம் நிற்கிறது அப்ப அம்த இந்தியாவில் கொஞ்சமாவது சிந்திருக்காருக்காக எந்த தர்மாசனத்தை மேல விச்சிருந்தாலும் அமிர்த கலசத்தை அந்த தர்மாசனத்தை போய் தர்பை போய் நாக்கார அப்படின்னு நக்கி பார்த்தாலும் நாகர்கள் அப்பதான் அது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடாது கூர்மையா இருக்கக்கூடிய ரெண்டா பிழந்து ரெண்டு நாட்குடையவர்களாக நாகரகம் மாறினார்கள் இப்படி எல்லாம் அமிர்தத்தை கொண்டு வந்தது கர்வம் தான் கொண்டு வந்திருக்கான் கர்வத்தை அடக்கி அமிர்தத்தை கொண்டு வந்தபோது அதாவது விஷய சுகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஜீவனுக்கு அந்த விஷய சுகத்தில் இருக்கக்கூடிய சிற்றுந்த பற்றே விஷமாட்டமா இருக்கு அந்த விஷத்தை போக்கினா விஷே சுகத்தில் இருக்கக்கூடிய ஆசைய போக்கினா போராது அதுக்கு பதிலாக அது இருக்கக்கூடிய தெரிக்க முடிய சருடன்தான் குருவாக இருந்திருக்க இந்த கருடம் யாருக்கு வேதாந்திரே பெரிய குருவா இருந்ததுனால்தான் நிகமாந்த மகாதேசிகன் அவருக்கு பேரு தேசிகன் தான் குருன்னு அர்த்தம் அந்த தேசிகனுக்கு குரு யாருன்னா திருவகிந்தபுரம் என்ற கேத்தில வந்து ஹயகுரிய மந்திரத்தை உபதேசம் ஆழ்வார்தான் குரு அவர் இன்னொரு விதத்திலேயே நமக்கு எல்லாருக்கும் குரு தேசிகனுக்கு